பாடம் நபி காபா வானவர் வானம் பெற்றோர் வாழ்க்கை உயிர் தலை அரசனின் உதவி நிலம் அமானிதம் போன்ற படைப்பின்களின் பெயரால் சத்தியம் செய்வது கண்டிப்பாக கூடாது